உறவை பிரிந்திருப்பதை கேட்காமல் வேறு எந்த துவா செய்தாலும் அவருக்கு அதை அல்லாஹ் வழங்காமலோ அல்லது அவரை விட்டும் அதற்கு பகரமான தீமையை நீக்காமலோ இருப்பதில்லை என நபிஹும் அவர்கள் கூறினார்கள் அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் இனி நாங்கள் அதிகமாக துவா செய்வோம் என்று கூறினார் அதற்கு கேட்பதை அதிகமாக வழங்குவவன் தான் என்று நபி அலைமிதி மூன்று ஐந்து ஏழு மூன்று இது ஹசன் சஹி என திருமிதிமாம் கூறுகிறார்கள் அல்லது அவருக்கு அதற்கு பகரமாக கூலியை சேகரித்து வைக்காமலோ இருப்பதில்லை என்று அதிக வாசகங்களுடன் அபு சாஹித் ரத்தியுள்ளாஹூன் அவர்களால் அறிவிக்கப்பட்டு ஹாக்கிமில் ஒன்றின் கீழ் நானூற்றி தொன்னூற்றி மூன்றில் உள்ளது